வணக்கம் ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பெட்டின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் சுந்தர் பிச்சை என்பவர் ஆவார் இரண்டு துருப்பிடித்த கோள் என அழைக்கப்படும் கிரகம் செவ்வாய் கிரகம் மூன்று உலகின் மிக பெரிய நூலகம் மாஸ்கோ நகரில் அமைந்துள்ள லெனின் நூலகமாகும் இந்த மாஸ்கோ நகர் ரஷ்யா நாட்டில் அமைந்துள்ளது இனி கேள்விகள் ஒன்று தக்காளி தோன்றிய நாடு எது இரண்டு நார்வே நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இ பஞ்சாயத்தின் புரஷ்கார் விருதின் முதல் பரிசை வென்ற மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்